மற்றும் பிலால் ராக் ஆகர் இருந்த இடத்திற்கு அபு சுஃபியான் அவர்கள் வந்தார்கள் அப்போது இந்த மூவரும் அல்லாஹுவின் பகைவர்களை அல்ல ஒன்றும் செய்யலையே என்று கூறினார்கள் இதை அறிந்த அபு பக்கர் ரபியல்ல மக்களின் அவர்களின் தலைவரை இப்படி நீங்கள் கூறினீர்களா என்று கேட்டார்கள் பின்பு இது குறித்து நபிஹி வசல்லம் அவர்களிடமும் வந்து அபு பக்கர் ரபியல்ல கூறினார்கள் அபூ பக்ரே அவர்களை நீர் கோபப்படுத்தி இருக்கக்கூடுமே அவர்களை நீர் கோபப்படுத்தி இருந்தால் நீர் உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா என்று கேட்டார்கள் இல்லை சகோதரரே உம்மை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று மூவரும் கூறினார்கள் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு